சித்திவளாக வழிபாட்டு விதி ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி மூன்று பெருமானார் ஸ்ரீமுக வருடம் கார்த்திகை மாதத்தில் உள்ளிருந்த விளக்கை திருமாளிகை புறத்தில் வைத்து இதை தடைபடாது ஆற இந்த கதவை சாத்திவிடப் போகின்றேன் இனி கொஞ்ச காலம் எல்லோரும் ஆண்டவர் இப்பொழுது தீபமுன்னிலையில் விளங்குகின்றபடியால் உங்களுடைய காலத்தை வீணில் கழிக்காமல் நினைந்து நினைந்து என்னும் தொடக்கமுடைய இருபத்தி எட்டு பாசுரமடங்கிய பாடலில் கண்டபடி தெய்வ பாவனையை இந்த தீபத்தில் செய்யுங்கள் நான் இப்பொழுது இந்த உடம்பில் இருக்கின்றேன் இனி எல்லா உடம்பிலும் புகுந்து கொள்வேன் என்று திருவாய் மலர்ந்து அருளினார்கள் சித்திவளாக வழிபாட்டு விதி முற்றிற்று